வணக்கம் ஏப்ரல் நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நட்டணையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா என்ற பாடலை எழுதியவர் ராமச்சந்திர கவிராயர் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ராணுவத்தினருக்கான அஞ்சல் சேவை தொடங்கப்பட்டது மூன்று சர்வதேச நீதிமன்றம் நெதர்லாந்து நாட்டு தலைநகரான ஹாகில் அமைந்துள்ளது வாருங்கள் இனி இன்றைய நன்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று பக்தி முக்கியம் அந்த காலம் படிப்பு முக்கியம் இந்த காலம் என்ற பாடலை எழுதியவர் யார் இரண்டு பிஞ்சு கிடக்கும் பெருமலைக்கு தாங்காது என்ற பாடலை எழுவர் யார் மூன்று கூனல் இளம்பிறை முடித்த வேணி என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது நான்கு பாமர மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சமுதாய பாடல்களை எழுதி சீர்திருத்த கருத்தைகளை பரப்பியவர் யார் மீண்டும் சந்திப்போம் நன்றி